வணக்கம் தினமுறைக்காக சென்னையிலிருந்து உங்கள் நன் வலமேலு தொண்டை இருமல் தொண்டை கம்மல் இவற்றை போக்கக்கூடிய மருந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க இப்ப பனிக்காலம் இல்லையா அதனால தொண்டை வலி இருக்கும் சில தொண்டையில சளி அதிகம் இருக்கும் இருமல் ஏற்படும் இதை போக்குறதுக்கு பால காய்ச்சி அதுல கால் தேக்க ரெண்டி மஞ்சள் தூள் சேர்த்து அதிமதுர பொடி சிறிது சேர்த்து நாலு வால் மிளகு பொடி பண்ணி அதுல கலந்துட்டு தேவையான அளவு பனங்கற்கண்டு சேர்த்து அன்றாடம் இரவு தூங்கும் இதை பருகி வந்தால் தொண்டை தொண்டை கரகரப்பு இருமல் சளி இவை அனைத்தும் நீங்கிவிடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்